அத்தியாயம் எண்பத்தி ஒன்பது அல்பஜர் வைஹரை அளவற்றனும் நிகரட்ட அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் வைகரையின் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீதும் சத்தியமாக இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக கடந்து செல்லும் இரவின் மீது சத்தியமாக அறிவுடையோருக்கு சத்தியம் இருக்கிறதா ஆது தூண்களுடைய இரம் சமுதாயங்களை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் அறியவில்லையா உலகில் அவர்களைப் போல் யாரும் படைக்கப்படவில்லை மலை அடிவாரத்தில் பாதையை குடைந்து வாழ்ந்த சமூக சமுதாயத்தையும் படைகளுடைய பிரௌனையும் எப்படி ஆக்கினான் அவர்கள் உலகில் வரம்பு மீறி குழப்பத்தை அதிகமாக்கினார்கள் எனவே உமது இறைவன் வேதனையின் சாட்டையை சுழற்றினான் உமது இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் மனிதனை அவனது இறைவன் மரியாதையுடன் வாழ செய்து இன்பத்தையும் வழங்கி சோதிக்கும் என் இறைவன் என்னை கண்ணியமாக நடத்தினான் என்று கூறுகிறான் அவனது செல்வத்தை அளவுடன் வழங்கி சோதிக்கும் என் இறைவன் என்னை அவமானப்படுத்திவிட்டான் என கூறுகின்றான் அவ்வாறில்லை நீங்கள் அனாதையை மதிப்பதில்லை ஏழைக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை வாரிசு சொத்துக்களை நன்றாக உண்டு வருகிறீர்கள் செல்வத்தை அதிகம் விரும்புகிறீர்கள் அவ்வாறில்லை பூமி தூள் தூளாக நொறுக்கப்படும் போது வானவர்கள் அணிவகுக்க உமது இறைவன் வரும்போது அந்நாளில் நரகம் கொண்டு வரப்படும் அந்நாளில்தான் மனிதன் உண்மையை உணர்வான் அப்போது இந்த படிப்பினை எப்படி பயன் தரும் எனது வாழ்க்கைக்காக நல்லறங்களை நான் முற்படுத்தி இருக்கக்கூடாதா என்று கூறுவான் அந்நாளில் அவன் தண்டிக்கும் அளவுக்கு யாரும் தண்டிக்க முடியாது அவன் கட்டுவது போல் யாரும் கட்ட முடியாது அமைதி பெற்ற உயிரே திருப்தியோடும் இறைவனால் திருப்தி உமது இறைவனிடம் செல்வாயாக எனது அடியார்களில் சேர்ந்து கொள்வாயாக எனது சொர்க்கத்தில் நுழைவாயாக என்று